தோன்றி அவதரித்தாள் எனிய பேர் அழகு மிக புனித பதியார் திறந்தாரு பேரா ரொம்ப அருமையாக புனிதம் என்ற ஒன்று பதிய தங்குதல் அப்ப புனிதம் என்றால் என்னது என மிக தூய்மையான ஒன்று தெய்வத்தன்மையோடு வாய்ந்த ஒரு ஒரு ஒரு உண்மைய நிலை அப்படி தன்பால் தங்கி இருக்குது புனித பதி அது என்று சொன்னார் இந்த வதிதல் அப்படியே உரைவது தங்குவது என்று பெயர்ல இந்த அருமை பெரும் பெருமாற்றி தோன்றினார் பணிகர் பெரும் குலம் விளங்க வந்து பிறந்த அணிகலர் மின் அடிதள உற்று அசை நடைப்பருவத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின் அப்படின் அதனால கொஞ்சம் அப்படியே அங்கங்க ஓடி விளையாடி அப்படியெல்லாம் விளையாடும் முடியாத படம் வந்தது பணியன் இவார் கடக்கடிவி பழகி வரும் பாங்கு பெற அணிவில் பெருமனக்காரல் ததும்பவர் மொழி பயின்றார் இன்னும் சில நல்ல வாயில பேச்செல்லாம் வருது அம்மா அப்பா வருது இந்த அம்மா அப்பான்னு என்னைக்கு அந்த பேச்சு வந்ததோ அன்னியிலிருந்து அந்த பாப்பா வாயில என்ன வருதுனு கேட்டா கூடுமான வரைக்கும் விளையாட்டுல கூட தெய்வீகம் தான் கலந்துருது என்ன தெய்வீங்க கேட்டா நாலு பிள்ளைகள் சேர்ந்ததுன்னு சொன்ன அப்பெல்லாம் வந்து சாதாரண தான் சின்னஞ்சி வீடு கட்டி சிங்காறு வீடு கட்டி விளையாடும் அது வீட்டுல என்ன அங்க பழக்கமோ அது அங்க அந்த பிள்ளையல் வாயிலாக வெளிப்படும் என்ன பண்றாங்களோ அது மாதிரி வச்சுக்கிட்டு நல்லா நேர்மையா நடக்கணும் இந்த பழக்கத்தை தெருவில் தெரியும் ஏன்னா நமக்கு தான் வீட்டுல கண்டதுதான் விளையாட்டா அப்ப வீட்டுல என்னவா இருக்குமோ அதுதான் வெளிப்படும் அந்த சின்ன குழந்தை வாயில வீட்டு நல்ல பக்தி இருப்பதனால அந்த குழந்தை வாயிலும் என்ன வரும்னு கேட்ட ஒரு வீடு சின்ன வீடு கட்டுது மணல் வீடு கட்டுது இதுதான் சமையல் இங்கதான் வச்சுக்கோமா ஏ வீட்டுல சாமி விநாயகரா இது முருகனா இது சிவபெருமானா என்று சொல்லி நாமெல்லாம் குடிச்சிட்டு வந்துதான் பூஜை பண்ணுவோமா இதெல்லாம் இங்க வீட்டுல நடந்தது பிரதிபலிக்கும் நாம இன்னைக்கு போய் பெருமாளுக்கு பூ பறிச்சு ரெண்டு பேரும் நல்ல பூவெல்லாம் வைப்போமா என்று விளையாடுறது இல்ல என்ன அசடு தனம மண்ணை கூச்சுங்களா தண்ணியை ஊத்தி தலையில விளாடி போட்டு அவ்வளவு சரிங்களா ஆகவே அந்த பேச்செல்லாம் எப்படி வரும் என்று கேட்டார் ரொம்ப அருமையாக பனி அணிவார் கடற்கடிமை பழகி வரும் பாங்கு பெற தனிவில் பெருமன காதல் ததும்பவரும் மொழி பயின்றாரு அப்படி வருமா அதனாலதான் நம்முடைய திருவாசகத்துல பத்து விதமான விளையாட்டு அது ஒவ்வொன்றா தெல்லேனும் கொட்டாமல் திருச்சாடல் விலங்குல அருமையாக திருச்சாடல் அதே போல பல்வேறு திருவம்பாவை எல்லாம் மகளிர் விளையாட்டு பொற்னம் இடித்து நானி பூவல்லி பொய்தும் நாணி இதெல்லாம் விளையாட்டு வகையினாலேயே வைத்து ஆனா தெய்வீகத்தை பரப்புவோம் பத்து விளையாட்டு அமைந்திருக்கு எனவே அது போல இருக்கிற அந்த தனிவில் பெரும் பெரும் மனக்காதல் தரும்ப வரும் முடிவையின் தான் அப்படி செய்தார பயில் பருவ சிறப்பெல்லாம் செல்ல மிகு தந்தையார் திருப்பெருகும் செயல்புரிய அப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டு அந்த குழந்தைக்கு ஆண்டு நிறைவுல ஒரு நல்ல அருமையா விழாண்டி அன்னைக்கு தெய்வீகத்தோடு கலந்திருக்கும் முடியாதான் செய்வானார் அப்படியாக அந்த பெண்ணை வளர்க்க மல்கு பெரும் பாராட்டுகின்றார் வீட்டுல இருக்கும் அவ்வளவு மட்டுமல்ல அந்த இறை உணர்வு அதனால போய் பல்லு அழிக்கிட்டு வாரா ராஜா நான் பல்லொழிக்கிட்டு வர்றதோட பல்லொழிக்கிட்டு வந்து என்னடா பண்றேன் பூஞ்சி தொடைச்சுக்கிட்டு சிறுநீரிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டாரு யாரா சொன்ன நீ வச்சிட்டு அப்படின்னு சொல்ல அப்படிப்பட்ட பாப்பா அதனால் சில நன்மைகள் எல்லாம் தானே தெரிந்து செய்வோம் அப்படிப்பட்ட பெண் வளர்கின்றார் விடிய அன்புடன் அழகின் கொழுந்தெழுவதென வளர்வார் ஒரு வரி அல்கிய அன்புடன் அழகின் கொழுந்தெழுவதென வளர்வார் அந்த குழந்தை வளர்கிறது எல்லா வீட்டு குழந்தையும் வளருது அழகா வளரும் அது எதோடு கூட வளர்கிறது அல்கிய அன்புடன் நிறைந்த மனதில் இருக்கிற அன்போடு கூட அந்த அழகும் வளர்கிறது என்று சொன்ன ஜெயிக்கிறார் அல்லவா அது என்னது அன்போடு அழகு வளர்கிறது அழகோடு அன்பு வளர்கிறது சொல்லக்கூடாது ரெண்டு சேர்ந்து வளர்கிறது அதுல அன்போடு அழகு வளர்கிறது ஏன் சொன்னான் வரிமையான எழுதுவான் புண்ணி வாக்கு நிறைந்த அன்புடன் அன்புடன் அழகு அழகின் கொடுந்து கொடுந்து என வளர்வார் வளர்வார் சேர்ந்து முடிச்சு விட்டான் அப்படிதான் அல்கி அருமையான் அழகடு திருவள்ளுவல் சைக்கிளா வைத்தது அன்பை முன்வைத்து அதோடு கூட உடன் அழகுன்னு வைத்தார் சரி இப்ப இது இருக்கட்டான் பொதுவா அப்பா பையன் அழைக்கிட்டு போற வந்தா ஒரு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுங்க ஐயா அன்னைக்கு காலையில யார் வந்தாங்க தந்தையுடன் அந்த பிள்ளையும் வந்தது தந்தையுடன் தான் சொல்லுவீங்க பிள்ளையுடன் தந்தையோடு மகன் வந்தான் தாயோடு மகள் வந்தாள் கணவனுடன் மனைவி வந்தார் ஆசிரியருடன் மாணாக்கன் வந்தான் இப்படித்தான் சொல்லுங்க மாணாக்கருடன் ஆசிரியர் வந்தாலும் மடப்பேன் இருக்கு அல்லது ஆசிரியர் தகுதியில் ஆசைகளுடன் மானாக்கணும் தான் சொல்லுங்க அப்போ இந்த உடன் உடன்கிறது வைக்கிறது யாரோட இந்த ரெண்டு உயர்வோ அந்த உயர்வுடைய பொருள்ல உடன் வைக்கணும் உடன் வைக்கணும் குருமூர்த்திகளோடு நாம் வந்தோம் குருமூர்த்திகள் பெரியவர்கள் நாமெல்லாம் அவர்கள் அடியும் குருமூர்த்திகளுடன் நாமெல்லாம் வருகிறோம் என்று சொல்ல உடன்கிறது எப்படி வைக்கணும் அங்க இருக்கிற அந்த இருசாரில் யார் உயர்வோ அவரிடத்தில் உடன் வைக்கணும் வாழ்ந்தவன் இல்லாமல் படித்து பர்த்திகம் வராதுன்னு படிக்கலாம் சகார பாலம் செய்வது பர்ச்சி வராதுதான் இதெல்லாம் நுணுக்கமான செய்திகள் கேட்கு ஒருவினை ஒடிச்சொல் உயர்வின் படித்து விளங்க மாட்டேது தமிழன் பேச பேசியது வேற ஏதோ ஆங்கிலேயரோ மற்ற தவிர்க்க நம்ம தமிழன் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன உடனே எல்லாருக்கும் விளங்கி இருக்குது அடுத்தது போயிட்டாங்க இப்ப விலங்குல பேன இருக்க ஒரே வேண்டியது தரம் உயர்ந்ததா அல்லது கீழே இறங்குதாங்கிறது நாம நம்முடைய தரம் உயர்ந்திருக்கிறதா தாழ்ந்திருக்கிறதா என்பதை நாம் தான் ஆடிபிடிச்சிருக்கோம் திமுக ஒருவினை ஒடிச்சல் உயர்வின் ஒடித்த ஒரு வினை ஒடிச்சல் ஒருவினை நீங்க ரெண்டு பேர் இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கு ஒரே வினைதான் வினைச்சொல் வரும் என்னது தந்தையோடு மகன் பந்தான் அப்ப பந்தான் ஒரே ஒரு வினைச்சொல் தான் அந்த ஒரு வினைச்சொல்ல ரெண்டு பேரை சேர்த்திருப்பாங்க அப்படி ரெண்டு பேரும் சேர்க்கும் போது அந்த ரெண்டு பேர்ல யார் உயர்வோ அவரிடத்தில் அந்த ஒடுங்கிறது வைக்கணும் பிள்ளை வந்தது மகன் வந்தான் குருநாதரோடு மாணாக்கர் வந்தான் என்று சொல்ல ஏன்னா மாணாக்கரின் குரு வந்தார் இப்படி ஒரு சூத்திரம் இருக்கு அதை நிறுத்தணும் நீங்க பெரிய புராணத்தை காணும் இலக்கண குறிப்புகள் போரடிக்கும் போரடிக்காது போரடிக்கலையே தூங்குதேர் தூங்குறமும் அடிக்கல தமிழ் தான் போரடிக்குமே அதனால இங்க கொண்டு இப்ப என்ன இப்ப வளர்ந்தது அந்த குழந்தை இது ஒருவினை ஓடி சொல் எப்படி ரெண்டு அன்போடு அழகும் வளர்ந்தது அப்ப வளர்ந்ததுங்கிற ஒரே ஒரு சொல் தான் வினை சொல்றது அந்த ஒரு வினை சொல்லுக்கு ரெண்டு எழுவாயிருக்கு எது அன்பு ஒண்ணு அழகு ஒன்று இது எப்படி சொல்கிறார் கேட்கிறார் அன்புடன் அழகும் கொடுந்தும் அப்ப அன்பு அழகு ஆகிய இறந்த நூல் எது உயர்ந்தது அன்பு உயர்ந்தது ஏன் அன்பு உயிர் பற்றியது அழகு உடல் பற்றியது உடல் என்றும் அழியும் உயிர் என்றும் அழியாது உயிர்குணம் அன்பு உடல் குணம் அழகு அன்புடன் இது பொதுநிலை நம் போன்றவர்களுக்கே சொல்லலாம் இது எதிர்காலத்தில் என்ன செய்ய போகுது என்ன செய்ய போகுது இதோ தூத்துக்குடிக்கு அண்மை நான் தூத்துக்குடி அண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் தன்னுடைய கணவனார் இரண்டாம் முறை போய் வாணிகம் செய்தாரே முதல் முறை வாணிகம் செய்தது உள்ள காரைக்கால் இரண்டாவது இந்த மாதிரி மனைவி மீது தெய்வத்தன்மை கண்டு இந்த தெய்வத்தன்மை பெண்ணோடு அருகில்லை என்று தெரிந்து கொண்டவன் கொஞ்சம் பொருளை தேடி நேர ஒரு கடற்கரை பட்டினத்தில் போய் வாணிகம் செய்தான்னு பேர் சொல்றார் அந்த கடற்கரை பட்டினம் எதுவாக இருக்கலாம் என்றால் நான் சொல்லிட்டு தூத்துக்குடி பக்கமாக இருக்கலாம் ஏன் அப்படின்னு தூத்துக்குடி பக்கத்தில் ராமேஸ்வரம் இப்பவே ஓரளவு எட்டு மணி நேரம் பஸ்ல போகணும் நடந்து போனா எட்டு நாள்ல நடக்கணும் எனக்கு தூத்துக்குடி பக்கமா இருக்கலாம் தூத்துக்குடி பக்கமா இருக்கின்ற பொழுது அங்கே தந்து அந்த பாணியத்தை திருமணம் செய்து குழந்தையும் பிறகு அந்த குழந்தைக்கும் புனித என்ன செய்வன் தூத்துக்குடி பக்கத்தில் வரப்போகுது காயத்துக் கொண்டு போன உன்னே இந்த பெண் அங்க நேர வீட்டு காலத்தில் போகக்கூடாது என்ன நாகரிகம் தெரியுமா இவனை போன தமிழனை இருந்ததாக கேள்வி இருக்கின்றதாக சொல்லப்பட்ட யோகிதை இல்லை போய் அங்கு அந்த அந்த கடற்கரை பட்டத்தில் இருந்து கொண்டு தொலைவில் இருந்து கொண்டு சொல்லி நினைச்சாங்க சொல்லி நினைச்சோன்னு என்ன வந்து நம்ம தெய்வம்ல வந்திருக்கிறது என்று சொல்லி மனைவி குழந்தையெல்லாம் அழைச்சுக்கிட்டு ஆய் அந்த ஒரு அம்மா இருப்பாங்க அவங்களை நான் அப்படி வணங்குவேன் நீங்க வணங்கணும் காலை தொட்டு வணங்கணும் தெரியுதா அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அதனால எல்லாம் அழைச்சிட்டு வந்து அப்படி வந்தவண்ணே அப்ப விழுந்தவண்ணே யானுமது அருளால் வாழ்வின் பெற்றையும் மகபுதானும் முன்பயர் வச்சிருக்கிறேன் இந்த குழந்தை கூட அம்மாட்டான் வச்சிருக்கிறேன் எப்படி இருக்கு சுத்தத்தா சிவ சிவ என்ற அதனால உங்க ஆட்சி எந்த இருக்கணும் அவன் படையே பெற்றுக்கிட்டு போன வந்த சுத்த அப்ப ஏதோ தெய்வத்தன்மை கண்டேங்க பாப்பா நம்ம கிட்ட கூட சொல்லல அப்ப தெய்வம் தூத்துக்குள்ளது காரைக்கால் வந்து பொறுத்தாங்க தன்னந்தனியா நினைக்கிறது அதுக்கெல்லாம் சேர்க்கலாம் சொல்லணும் குறித்த செய்கை சரி இப்படி கொண்ட கணவன் இப்படி போயிட்டான் பெற்றோர் இப்படி போயிட்டான் ஆனா இந்த அதை என்னைக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்களோ திருமணம் செய்து கொடுத்தலிருந்து இந்த அதை அனுபவிக்க வேண்டிய உரிமையும் தகுதியும் உடையவன் யார் கொண்ட அவனோ இப்பொழுது தெய்வம்னு சொல்லி போயிட்டான் அதனால் இங்க இவன் குடித்த செய்ய இது இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற ததை ஒரு கணவனுக்காகத்தான் ஒரு பெண்ணுடைய அழகு மற்றதெல்லாம் வளரணும் அப்படி வளர்ந்திருக்கு ஆனா அந்த கணவனும் தன்னை தெய்வம்னு கருதித்தான் இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தாத்தை போதி இது உண்மையாக அவனோடு சேர்ந்திருந்தா இது தசை உடம்பா உடம்பா இருக்கணும் இப்ப எப்ப அவனால் அது வெறுக்கப்பட்டு போயிடுதோ இது தசை சுமையா சுமையா இருக்கு அதனால பெருமானி போதி கழிந்து இந்த தசையானது என்னை விட்டு நீங்கி பாங்கு நின் தாள்கள் போற்றும் பேய்வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரவினா என்று பின்னால இந்த கதையாகிய பொதி சுமை இருக்குது இதை போய் பேய்வடிவு கொடுங்க அப்போ இந்த பாப்பா இருந்த அன்பும் அழகு ஆகிய எது நீங்குகிறது அழகு நீங்குகிறது அன்பு பெருகு அப்ப அன்பு அன்போடு அழகுன்னு சொல்றதா அழகோடு அன்புன்னு சொல்றதா அன்போடு அழகுன்னு சொல்றது அன்புடன் அழகின் கொழுந்தடுவதன வளர்வாறு அதே பொண்ணு ஒரு பக்கம் தமிழன் பண்பாடு ஒரு பக்கம் தமிழுடைய இலக்கண அமைப்பு பேச்சுவழக்கில் எப்படியெல்லாம் பழகணும்னு இன்னொரு பக்கம் அருமை தமிழ் மூன்றும் முழங்கு அல்கிய அன்புடன் அழகின் கொழுந்தெடுவதன இப்ப நச்சினார்களே போன்றவர்கள் பருமையர்ல போன்றவர்களேதான் எப்படியெல்லாம் பேச மாட்டாங்க திருவள்ளுவர பல சொல்ல காமருவர் என்ற சில சொல்லல் தேற்றாது ஒரு நாலு சொல்லலை தேற்றதை விட்டுட்டு இவ்வளவு நேரம் கதை அன்பும் அழுகுமாகிய இரு பண்பும் அல்ல வளர்ந்தால் என்ற ஒருவினையோடு முடிகின்றது ஆயினும் அன்பை முற்கூறினார் அது இப்பெண்ணிடத்திலிருந்து என்றும் நிலை பெற்றாயிருத்தலின் நிலை ஏன் அன்பை முன் கூறினார் இவ்வன்பு அந்த பெணிடத்தில் எஞ்ஞான்றும் நிலை பெற்றிருக்கின் அவ்வளவு தானிய பொருள் அப்படி நிலை பெற்றது இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பெருமாண்ட பொய் அப்ப அன்புதான் நிலை பெற்றிருந்தது இடையில் ஒடிந்தது ஆதலின் அன்புடன் அழகின் கொடுந்தருவதன் அவளர்ந்தார் என்றார் இதெல்லாம் எழுதுவாங்களே அவங்கெல்லாம் உரையெழுதியிருந்தால் என்ன பண்றோம் எனவே இப்படி இரண்டும் அந்த பெண்ணர்களோடு வளர்ந்தது அன்புடன் அழகின் கோடுந்து எழுவத வளர்வார் அப்புறம் அப்படி வளர்கின்ற பொழுது இப்பொழுது எல்லாம் ஒரு பத்து வயிறு அப்படி தெருவில் போயெல்லாம் விளையாடிட்டு அப்படி விளையாடுகின்ற பொழுது என்ன பண்ணும் நம்ம அந்த ஞானது மணிவாசம் என்ன பத்து விளையாட்டு விளையாட்டு இருக்கு நல்ல மாறு மாசம்னு சொன்னா என்ன பண்ணும் ி நாமெல்லாம் போய் குளிப்புமா போய் பெருமானியை நினைச்சு படிப்புமா என்று சொல்லிட்டு அங்க பாட் பைங்குவளை கார் அடே அரே செங்கமல பைங்கோதால் அரே அங்கம் குறியினத்தால் அரே பாம்பு போகுது பின் அரவத்தால் நாலு துறையிலையும் எல்லாம் வந்து வந்து வந்து குளிச்சுட்டு போறாங்க தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் இந்த குளம் எப்படி இருக்கு பாத்தியாடி அப்படின்னாரு எப்படி இருக்கு நம்ம அம்மையப்படாதவே இருக்கடி சிவஜி குளம் அம்மையப்பராதல் எங்கனம் வெள்ளி தெரியல் காண்கள் அதனால அது மாதிரியில விளையாடுது விளையாடுது அப்படியெல்லாம் விளையாடலாம் அதான் வண்டல் பயில் வனையெல்லாம் விளையாட்டுக்குன்னு போய் விளையாடினால் கூட என்ன செய்யுமா பலர் மதியம் புனிந்த தடை அண்டர் விரான் திருவார்த்தை விளையாட்டுல கூட சிவபெருமானி பத்தி இன்னைக்கு கார்த்திகா இன்னைக்கு இந்த முருகன் வைக்கிறோம் பட பாயிச்சு செய்யுமா அதுக்கு முன்னாடி நம்ம குளிச்சுட்டு வருவோமா முருகன் இந்த இடத்துல ஒரு சின்ன இதேன்னு ஒரு கொண்டாந்து இதான் முருகன் கண்ணத்துல போட்டுக்க போட்டுக்கோ நம்ம எல்லாம் குளிப்போம் குளிப்போம் குளிச்சிட்டு வந்துட்டு பாவனை தானே புரிஞ்சுட்டு வந்து வரும்போது பூவெல்லாம் பறிச்சிட்டு வருமா முருகா அரும்பெறல் மறைவில் பெரும் பெயர் முருக நதியினர் காத்தும் இசை பேரா வணங்குமா பாயசம் அடையலாம் என்ன கொட்டாங்க எல்லாம் வணங்கி முருகா முருகா முருகான்னு வந்து ஏன் அந்த எந்த விளையாட்டில் கூட தெய்வத்தன்மை வளை பண்டல் பயில் வேண பாலர் மதியம் உன இந்த சடை அண்டர் வீரன் திருவார்த்தை பெருமானி பற்றியதாக நீங்க கார்த்திகா அல்லது சஷ்டியா அல்ல திருவாதிரினாலாம் என்றெல்லாம் சொல்லி விளையாடுமே தவிர வேறு விளையாட்டு விளையாடு அப்படி வளர்ந்தாதான் அந்த பெண்மகன் இப்படி தொண்டர்வரில் சரி யாராவது வீட்டுல தேடி ஒரு அடியவர் வந்துட்டாங்கன்னா சின்ன பிள்ளையிலேயே எட்டு பத்தொன்பது வயசுலயே இருப்பது வாங்க சாமி வாங்க வாங்க என்ன எங்கப்பா அம்மா அப்பா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க சாமி நாணுமா தாமி அப்படின்னு சொல்லுவேன் அது ஏதோ சாமி வருது நமக்கு என்ன தொண்டர்வரின் யாராவது அறிவுரை வீட்டிலே வந்தால் தொழுது தாதியர் போற்ற துணை மூலைகள் கொண்ட நொது பொதுங்குவத கொள்கையினில் குறுகினார் இப்படியாக வளர்ந்த வளர்ச்சி அந்த அம்மையாருக்கு உண்டாம் உடனே இது வந்து நம்ம ரசிக்கிறோம் கல்லூரி மாணவன் கேள்வி கேட்பான் தான் அவனும் பாத்யாரோடவே கவனிச்சுட்டு வந்தான் கேட்பான் ஐயா என்னப்பா ஒண்ணு இல்லையா இத சொல்றையா தான் கேட்கிறேன் கேட்க மாட்டேன் அப்படிலாம் இருந்ததாக கேள்வி ஒரு காலத்தில் ஆமா கண்ணாலியானும் கண்டேன் காணும் என்ன பசமா சொல்லு அவன் உனையும் சொன்ன சொல்ல யா இப்ப காரைக்காலமையார் வரலாற்றை யார் பாடுறாங்கன்னா சேக்கலார் பாடுறாங்கயா சேக்கடார் காலையா பன்னெண்டாம் நூற்றாண்டு யா காரைக்காலமையார் காலையா தெரியலையா யார் அப்படியே வச்சுக்கிட்டா கூட நம்ம ஒன்பதாம் நூற்றா அல்லது அஞ்சாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்ட இரண்டாம் நூற்றாண்டு ஏன் நம்ம திருமுறைகளிலேயே காரைக்காலமையார் திருமுறைதான் முன்ன அவங்கதான் திருக்கடை காப்பு என்று ஒரு திருப்பதியத்துக்கு வடிவு கொடுத்தவர்கள் அவர்கள் அதே காலத்தில் முன்னு வாழ்ந்து இருக்கலாம் திருமூல எனவே இருக்கிற திருமுறைகளிலே பதினோராம் திருமுறைகள் காணும் காரைக்காலமையார் திருமறைப்பாளர்களும் பத்தாம் திருமுறையில் காணும் திருமூல திருமந்திரமே தொன்மையானவை எல்லாருக்கும் ஒப்ப முடிந்தது மாத்தம அப்போ கிபி இரண்டாம் நூற்றாண்டுல காரைக்கால ஒரு அம்மையா தோன்றாங்க அவங்க இப்படியெல்லாம் விளையாடினார்கள் என்பதெல்லாம் சொல்லுகிறார் சேக்கிளார் சொல்லுகிற சேக்கலார் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அம்மா காலம் ரெண்டு ஐயா காலம் பன்னெண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்த காரைக்கால் வாழ்ந்த பெருமாட்டியை பற்றி வந்து சேர்க்கல அடிப்படை வச்ச சொல்றாங்க அருமை அருமை பையனை தட்டி கொடுக்கணும் தட்டி கொடுக்கணும் ரெண்டு காரணம் ஒன்னு நம்மோடு தொடர்ந்து வருகிறான்னு தெரியுது நாம பாட்டு வேற ஆனந்தபுரம் படிக்காங்க ஆமா அவரு ஆனந்த காரைக்காலமையார் ஆனந்தவரம் படிச்சுட்டு இருந்தாரு படிப்பானே ஆமா இங்க ஒன்னும் சரக்கு இல்லன்னா படிப்பான் தான் நானே படிக்க சொல்லுவேன் இங்க உட்கார அப்ப ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே காரைக்கால அம்மையார் சின்ன பிள்ளையா காரைக்கால்ல வாழ்ந்ததை ஆயிரம் ஆண்டுக்கு பின் வந்து சேர்க்கிறார் எந்த அடிப்படை வைத்து இவ்வாறு பேசுகிறார் அருமையான கேள்விவா கேப்பான் அப்படி தாண்டா ராஜா கேக்குது அது காரைக்காலமியார் பாடிய பதியுங்கள்லாம் என்னென்னு செய்யுமா தெரியாதியா நாலு பாடியிருக்கார் தெரியுமா அற்புத திருவந்தாதின்னு ஒண்ணு பாடியிருக்காரு தெரியுமா இப்பதான் ஐயா சொல்ல தெரியுது தீரந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் திறந்து எங்க காரைக்கால் மொழி பயின்ற பின்னல்லாம் மொழி பயின்ற நீங்க கல்லூரி அர்த்தம் இல்ல இது அப்பா இது அம்மா அவங்க தாத்தா இதை நம்ம வீடு என்று அந்த சொல்லை பயின்ற காலத்திலிருந்து அண்டர் வீரான் திரு வார்த்தை அணைய காரைக்காலமையார் தம் திருவாக்கினாலேயே அந்த அற்புதத்திற்கு வந்தார் சொல்வதனால் இவ்வாறு எங்கள் பேக்கில் கூறினான் அப்ப அவங்க வாக்கே இதற்கு அடிப்படையா இருக்குது பிறந்து முடிவெயின்ற பின்னெல்லாம் காதல் திறந்தினின் தேவடியே தேந்தி என்று அவர் திருவாக்கினாலே வருவதனால்தான் இப்படி என்ன வண்டல் பயில் வேணையெல்லாம் பாலர் மரியம் சாடை அண்டர் விரான் திருவார்த்தைக்கு என்று கூறினான் எப்படி இருப்பான் அவனும் வழக்கமா தெரிவான் நாலு பேரு சொல்லுவான் நமக்கு வழக்கமா எனவே இப்படி இந்த குழந்தை வளர்ந்து இப்பொழுது ஒரு பருவமய்தி நல்லவென உறுப்பு நூலவர் உரைக்கும் நலம் நிரம்பி மல்து பெறும் வனப்பு மீ கூட வரும் ஆட்சியினால் ஒரு பெண்ணுன்னா அது மாதிரி பெண்ணு அப்படி இருக்கு யார் பெண் இந்த தனதத்தனாவிட்ட உறுப்பு நூல் அவர் உரைக்கும் நலம் நிரம்பி நூலவர் உரைக்கும் நடந்திருந்தது சாமுத்திரிக ஆலட்சம் பொதுவாக விரல்கள் கூர்மையா இருக்கு தடித்தடியா இருக்கு இருப்பதுல கொஞ்சம் மூக்கு அப்படி அப்படி கொஞ்சம் நீண்ட இருந்தா நல்லது பொதுவாக நெற்றி கொஞ்சம் அகலமாயிருந்தா நல்லது இதெல்லாம் பொதுவா சொல்லுவான் அப்படி இந்த சொன்னா இந்த கையானது இந்த கையினுடைய விரலானது இந்த முழங்கால் வரைக்கும் வந்த தாழ்ந்தாள் தடைக்கு தனிமதி வெண்குடையாட தாழ்ந்தாள் நின்று அப்படி நின்னானா இந்த விரல் அந்த நடுகளுடையது என்ன புனியப்படாது புனியாமனு நின்னாலே இந்த முழங்கால் வரைக்கும் கை நீண்டு இருக்கும் அதெல்லாம் உறுப்பு என்று சொல்றாங்க இதெல்லாம் எவ்வளவு நாள் எத்தனை ஆன்மாவை பார்த்து அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறான் தனையோ அந்த உடம்புகளை பார்த்து அவற்றுடைய நலம் எல்லாம் பார்த்து அப்புறமேல அது நூலாக ஆகணும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க அதனால இந்த அங்க இருக்க பாக்குறவங்க எல்லாம் யாராவது பார்த்தாங்க அந்த பாப்பாவை அம்மா ஐயா இந்த குழந்தை வந்து ரொம்ப தெய்வீகமா இருக்கும் நீங்க வேணா எதிர்காலம் பாருங்க யோசியம் எல்லாம் பார்த்தல அந்த உடம்பு அந்த வனம் பார்த்தாங்க எப்படியா அதனுடைய அந்த உடல் உறுப்புகளுடைய அமைப்புகள் அப்படியெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லுகிறார்களாம் அந்த அம்மையை பார்த்து நலம் நிரம்பி மல்கு பெறும் வனப்பூரமா பருவத்தில் இப்ப ஒரு பெண் ஒரு அந்த வயது வயது வந்த நிலை என்று சொல்லுவார் வயது வந்த நிலை இது வந்து ரொம்ப நாகரிகமான சொல்லு வேறு என்னென்ன சொல்லலாம் சொல்லிட்டு ஆனால் இவர் என்ன சொல்ற இல்இகவா பருவம் இந்த ஒரே ஒன்றுக்கே சேக்கிடாருக்கு ஐநூறு மணிமண்டம் இல்இகவா பருவம் ஒரு பக்கம் அந்த பருவத்தையும் குறிக்கிறார் இன்னொரு பக்கம் பண்பாட்டையும் குறிக்கின்றார் பருவத்தை குறிக்கின்ற பொழுதே குறிக்கப்படுகிறது வயது வந்தது வந்து வெளியில் செல்லாத பருவம் அப்ப வீட்டை விட்டு வெளியில் செல்லாத பருவம் என்றால் என என்றால் வயது வந்தது அப்ப வயதோடு பண்பாடும் உடன் குறிக்கப்படுது இப்படி எல்லாம் தமிழன் வாழ்ந்ததாக கேள்வி இப்பதான் பெண்களும் சரி நிகர்த்தமா நமக்கு பெரும்பாலான தவறுகள் விடுவது எப்படி இந்த இல் நிகலினால் தான் வருது பெண் உலகமும் கடுது ஆணுலகமும் கருது பெண் உலகமும் கருகிறது ஆணுலமும் இது ரெண்டையும் அப்படி பெண் உலகம் அந்த வளர்கின்ற வளர்ச்சியை எல்லாருக்கும் வெளிப்படையாட்சி தருகிறாட்சி தொல்லைக்கு வளர்கின்ற ஒரு காட்சி தொல்லை காட்சி அது இடையில கெட்டுப்போச்சி இல்லைன்னா இடைக்குறை எங்க இலக்கணம் நடுத்துற ஒரு எழுத்துதான் போயிட்டு தொல்லை காட்சியில் ஒரு இல்லன்னா தொலைக்காட்சி எனவே இடைக்குறை இலக்கணம் ஆகவே இந்த வயது வந்த பருவத்தினுடைய அந்த அமைப்பினாலே வீட்டுல அடைக்கிறாங்க நீயோ நாடோ எப்படி இருக்குறதை நினைச்சுப்பார் இல்லை இகந்ததுனால் நாடோ நீயோ எப்படி கெடுவா என்பதை நீ நினைச்சுப்பார் எங்களுக்கு ஒண்ணு தேவையில்லை எங்களுக்கு ஒண்ணுமே இல்லப்ப இருக்கிறது சொல்றோம் சமத்து சமத்து இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்குமானால் இல்லியவா பருவம் இல்லிகவா பருவத்தில் வீட்டை விட்டு வெளியில் வரத்தகாத பருவம் எனவே வயது வந்த பருவம் என்பதை குறிக்கிறாங்க அப்படி குறிக்கின்ற பொழுது அது பருவம் என்று வயது வந்த பருவம் என்று சொல்லிவிட்டால் வெறும் வயது மட்டும் குறிக்கிறது இந்த இல்லிகவா பருவம் போது வயது வந்ததையும் குறிக்கிறது அந்த பொழுதில் அந்த பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லிவிடு நிறைய சங்கலிகளெல்லாம் வேண்டிய அளவில் இருக்கு வேண்டிய அளவில் இருக்கு பேதை அல்ல மேதயம் குருமகள் ஒரு சொல்றாங்க இந்தம்மா இவரு சின்ன பாப்பா இல்ல வயசு பாப்பா தெரியுமில்ல குறுந்து போய் பேதை அல்ல மேதயம் குருமகள் இதெல்லாம் சொல்லி ஆற்றுப்படுத்தின தமிழன் இந்த மாதிரிலாம் வாழ்ந்ததே இல்லை இது தமிழனுடைய வாழ்வே அல்ல அவளுடைய வாழ்வு என்றால் ஒரு தனி நெறிவுடைய இப்ப இருக்கிற ரொம்ப குறைவா இருக்கிற இலக்கியங்கள்லயே எவ்வளவு கருத்து இருக்கு எவ்வளவோ இலக்கியம் தொலைஞ்சு போச்சு அதுல இருக்கிற மிக குறைவாக இருக்கிற அந்த இலக்கியங்கள்லயே ரொம்ப அருமையாக எனவே இந்த வீட்டை விட்டு அகலாத பருவம் என்று வந்தவுடனேயே என்ன செய்தாரலாம் அந்த பெண்ணுக்கு மனம் பேச ஆரம்பிச்சாரலாம் மனம் பேசுவது நீடிய தீர் கடல் ஆகி நிதி என்று உலகின் கண் பாடு பெரு போழுவனியன் பயந்த குலமைந்தனுக்கு உறவுலம் கூட போலாம் கிடையாது கூட அடிச்சுட்டு ஆகவே நான் பண்ணதுல நிதிபதின்னு ஒரு பெண் அவருக்கு ஒரு பையன் இந்த பையனை பார்த்தோன்னே இந்த நம்ம பாப்பாவுக்கு அந்த பையன் தான் தேவலாம் என்று ஒரு முடிவு செய்தாரலாம்